பாடம் 29. ஒன்பது இறைவனை புகழ்ந்து பின்மின் அம்மா பாய்ந்து என்று கூறுவது நபிசலாஹும் அலேஹல் வசல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியதாக இபுன் அப்பாஸ் அதி அல்லாஹும் அவர்கள் அறிவித்துள்ளனர்